திருச்சிற்றம்பலம் கண்டபத்து சிதம்பரத்தில் கூத்தப்பெருமானின் ஆடல் கண்டு பாடியது இப்பாடப்பகுதி இதனால் முன்னோர்கள் இதற்கு நிறுத்த தரிசனம் என்று குறிப்பு வரைந்திருக்கின்றார்கள் அந்தமிலா ஆனந்தம் அணிகொழ்தில்லை கண்டேனே அனைத்துலகம் தொழும் தில்லை அம்பலத்தை கண்டேனே அருத்தியினால் நாயடியேன் அணிகொழ்தில்லை கண்டேனே என்றெல்லாம் மிக அற்புதமாக தில்லையில் கண்டதை பற்றி இந்த பாடற்பகுதி முழுவதும் மணிவாசகர் பேசுவார் மூன்றாவது பாடலிலே ஒரு குறிப்பை தருகின்றார் ஒரு தெரியாக்காலத்தே உள்புகுந்து என் உளம் மன்னி கருத்திருத்தி ஊன்பூக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்திமேயானை சித்திக்கும் சிவபதத்தை அறுத்தியினால் நாயடியேன் அணிகொழ்தில்லை கண்டேனே என்று கூறுகிறான் உருத்தெரியாக்காலம் என்கிறாரே அது என்ன காலம் ஆன்மாவிற்கு பிறப்பு வரும் முன் கண்ணால் காணும்படியான உருவம் இல்லை ஆன்மா பிறப்பிற்கு வருதலுக்கு முன்பே அதனுள் நின்றவன் ஈசன் அதனால்தான் என்ன கருவில் இன்ன ஆன்மா நுழைதல் வேண்டும் என்கின்ற சங்கல்பத்தை இறைவன் கொள்ள அவ்வாறே நிகழ்கின்றது தாயின் கருவை தம் அடியாருக்காக நிறைவாக திருத்தி பின்னர் இவ்வுலகம் உய்ய திருவாசகம் தரப்போகிறது என்பதால் கூண் குருடு செவுடு பேதமை போன்ற குற்றங்களை எல்லாம் நீக்கி தாயின் தூய தெய்வ நினைவலைகளால் வளரும் கருவின் ஊனில் அவ்வரிய தெய்வ தங்கும்படி செய்தார் என்கின்ற குறிப்புகளையெல்லாம் சொல்லி இந்த பாடலிலே உருத்தெரியா காலத்தே உள் புகுந்து என்ற குறிப்பை மணிவாசக பெருமான் வழங்குகின்றார் இவையெல்லாம் தோன்றாத் துணையாக இறைவன் கருணையினாலே ஆன்மாவிற்கு செய்கின்ற துணையாம் ிய வயம் மயங்கி கிறப்பதற்கே காரணமாக அந்தரமே திரிந்துபோய் அருணரகில் வே சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கியனையாண்ட அந்தமிலா ஆனந்தம் அணிகொழுத்தில் கண்டேனே வினைப்பு ரவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு தனி சிறிதும் நினையாதே தளர்வு எய்தி கிடப்பே எனப் பெரிதும் ஆட்கொண்டு என் பிறப்பு அறுத்த இணையிலேயே அனைத்துலகும் தொழும் தில்லையம்பலத்தே கண்டேனே உருத்தெரியா காலத்தே உள் புகுந்து என் குளமன்னி கருத்திருத்தி பூபுக்கு கருணையினாலாண்டு கொண்ட திருத்துருத்த ாயடியே அடிகில்லை கண்டேனே அல்லாத புல்லறிவில் கண்டே சாதி குலம் பிறப்பு இல் சுழிப்பட்டு தடுமாறும் ஆதம் இலினாயேனே அல்லல் இரத் ஆயக்கொண்ட பேதை குணம் பிறர் உருவம் யாங்கரேதே என்று urethை மாயிது கோதுஇல் அமுதானே குலாவு தில்லை கண்டே பிரவிதனை அறமாற்றி பிணி மூப்பு என்ற இவை இரண்டும் உறவினொடும் ஓ வழிய ஒரு முதலை செறிபொழில் சூழ் தில்லை நகரு ம்பலம் வீ மறையவரும் வானவரும் வணங்கிட நான் கண்டே நீ பத்திமையும் பரிசும் இல்லா பசுவாசம் வித்து பேராமே சித்தமையும் தின் கயிற்றால் திருபாரம் கட்டுவித்த வித்தகனா விளையாடல் விளங்கி தில்லை கட்ட அளவிளப்பா கலவிலானந்தம் அழித்து என்னை ஆண்டானவரும் கொழும் கில்லை கண்டே பாங்கினோடு பரி சொன்றும் அறியாதன கண்டே பூதங்கள் ஐந்தாகி புலனாகி போறியாகியே வேதங்கள் அனைக்கும் வாய் பேதவிலா கேதங்கள் கெடுத்தாண்ட